من يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى, حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فان الله به عليم صدق الله مولانا العظيم غنيه التركيه اللهم لديار هله அல்லா ஜல்லா சுபா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பல வகையான சோதனைகளை வைத்திருக்கிறான் இந்த உலகமே ஒரு வகையான சோதனை கூடம் அதிலே மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற சோதனைகளில் ஒன்று சைத்தான் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹால மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே உலகத்திலே அல்லா சைத்தானை படைத்து விட்டான் மனிதன் உலகத்திலே வருவதற்கு முன்னால் சைத்தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டான் சைத்தானுடைய இலக்கு என்ன குறிக்கோள் என்ன மனிதனை அல்லாஹுடைய அருளை விட்டுவது அவன் எப்படி அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டானோ அல்லாஹுடைய அருளிலிருந்து நிராசையாகி விட்டானோ இதே போல ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்குவது இது சைத்தானுடைய குறிக்கோள் சைத்தானுடைய இலக்கு எனவேதான் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே சைத்தானில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் ஈடுபடுகிற போது கூட மார்க்கம் எங்களை விட்டு சைத்தானை நாம் சாதாரணமாக பைத் கலா செல்கிறோம் டாய்லெட் செல்கிறோம் அங்கே கூட நாம் ஓதக்கூடிய துவா என்ன அசுத்தமான சைத்தான்களை விட்டு என்னை காப்பாத்து என்று துவா செய்கிறோம் இது எல்லாமே நமக்கு சொல்லித் தருகிறது எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லீம் கேட்க வேண்டிய துவா என்ன ரபித் சைத்தானுடைய குழப்பங்கள் சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு இறைவா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படி எல்லா நிலைகளிலும் சைத்தானிடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி துவா கேட்கும்படி மார்க்கம் சொல்கிறது சைத்தான் நம்மிடத்துல எப்படி வருவான் என்று சொன்னால் ஒரு எதிரிய போல சைத்தான் வரமாட்டான் நமக்கு நல்லது நாடுவதை போன்றுதான் வருவான் சைத்தான் நம்மிடத்தில வருகிற போது ஒரு நல்லதை நாடுவதை போலதான் வருவான் இப்படித்தான் வந்தான் ஹவ்வாவிடத்திலும் குரான் சொல்லி காட்டுகிறது அல்ல எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னானோ அந்த மரத்தினுடைய கனியை புசிக்க வைப்பதற்காக சைத்தான் வந்தான் வந்து சொன்னான் நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் இன்னி லக்குமால் நான் நான் உங்களுக்கு நல்லதை நாடக்கூடியவர்களில் ஒருவன் சைத்தான்கள் உண்டு இந்த பேசுகிற போது எதிரிகளை போன்ற அல்ல நல்லவர்களை போன்று நமக்கு நல்லது செய்வதை போன்று பேசுவார்கள் அல்லா சொல்லுகிறான் சைத்தான் உங்களிடத்தில் வருகிற போது அவன் சொல்வது என்ன இன்னி லக்குமா லமீனன் நான் உங்களுக்கு நல்லது நாடுகிறேன் ஆனா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுவான் இன்ன சைத்தான லக்கு அது உன் உங்களுக்கு விரோதி சைத்தான் உங்களுக்கு எதிரி சத்தகை அவனை எதிரியாகவே நீங்கள் கருதுங்கள் என்று அல்லா நமக்கு சொல்லி தருகிறான் இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அல்லாவுடைய அருளை தூரமாக்குவதற்காக அந்த வகையில எல்லா நல்ல காரியங்களின் போதும் சைத்தான் வருகிறான் அதே நாம் இந்த உலகத்திலே வாழும் போது ரிசுக்கை முயற்சியில் ஈடுபடுகிற போது சைத்தான் வருகிறான் விளங்கிருக்கிறோம் ரிசுக் என்பதற்கு அது மட்டும் அல்ல அர்த்தம் ரிசுக் என்று சொன்னால் காசு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் ரிசுக் கூட உள்ளத்தில ஏற்படுகின்ற மன அமைதி தான் உண்மையான ரிசுக் உலமாக்கள் சொல்வார்கள் அமைதி உள்ளத்தில் ஏற்படுகின்ற தேடுவது உலகத்தில் வாழுகிற காலத்திலே நாமும் நம்முடைய மனைவி மக்களும் நம்மை சார்ந்தவர்களும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக ரிசுக்கை தேட வேண்டும் இது கண்டிப்பாக மார்க்க வலியுறுத்தது தேடும்படி சொல்லாம் நம்முடையை தேடக்கூடிய நேரத்தில என்ன செய்ய வேண்டும் ரிசுக்கை தேடுவதிலே ஒரு முஸ்லிம் உடைய எப்படி இருக்க வேண்டும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே ரிசுக்கை தேடுவது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதுவே நமக்கு லட்சியமல்ல வியாபாரம் ஒரு கடைக்கு மேல் இன்னொரு கடை இப்படி நாம் போய் கொண்டே இருக்கிறோமே தவிர காசு பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் என்பது பற்றியும் கவலை இல்லை எங்கே நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கவலை இல்லை எனவே ரிதுக்க பற்றி நாம் சில விஷயங்களை மனதிலே பதிவு வைக்க வேண்டும் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துலா அலை தாபியன்களிலே ஒரு சிறந்த அறிஞர் அவர்களிடத்தில் மக்கள் கேட்டார்கள் எப்படி உங்களால் இந்த உலகத்திலே உலகத்தின் மீது பற்றில்லாமல் உலகத்தின் மீது ஆசை இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிகிறது அப்ப உலகத்தில் பற்றில்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்கப்பட்ட போது இமாம் ஹசன் பசரி ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் எனக்கு உறுதியாக தெரியும் என்னுடைய ரிதர்க்கை யாரும் எடுக்க போவது கிடையாது எனக்கு அல்ல எந்த ரிசர்க்கை நிர்ணயித்திருக்கிறானோ எனக்கு வைத்திருக்கிறானோ அதை யாரும் எடுக்க போறதில்லை எனவே இருக்கக்கூடிய விஷயத்துல நான் நிம்மதியாக இருக்கிறேன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இரண்டாவது என்னுடைய அமலை என் எந்த கடமை இருக்கிறதோ அதை வேற யாரும் செய்ய முடியாது என் கடமையான தொழுகையை இன்னொரு முடியாது என் மீது கடமையான நோன்மை இன்னொரு முடியாது எனவே நான் என்னுடைய வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துகிறேன் மூன்றாவதாக சொன்னார்கள் என் நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் அறிந்திருக்கிறேன் எனவே அல்லாஹுக்கு முன்னான் என்னுடைய பாவ முகத்தை காட்ட நான் விரும்பவில்லை அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அல்லாவுக்கு முன்னான் என்னுடைய பாவ முகத்தை காட்ட விரும்பவில்லை நான்காவதாக சொன்னார்கள் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் எனவே நான் மரணத்தின் மூலம் அல்ல சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு என்ன ரிசுக்கை அல்லா நிர்ணயித்திருக்கிறானோ அது கண்டிப்பாக தவறாது இந்த ஒரு பார்வை வந்து இன்னைக்கு நாம் ரிசுக்க தேடுவதில் ஹலால் ஹராம் இல்ல பாகுபாடு இல்லாம வியாபாரத்தில் நேர்மை இல்லாம வியாபாரத்தில் உண்மை இல்லாம எத்தனை தவறுகளை செய்கிறோமோ அது கலையப்படும் இப்ராஹிம் அதிக ஒரு தத்துவ ஞானி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கும் அவர் மிகுந்த கவலையோடு இருக்கிறார் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார் இப்ராஹிம் அதன் உங்களுடைய முகத்தில இவ்வளவு கவலை என்ன காரணம் என்று கேட்ட அவர் சொன்னார் சும்மா கவலையா இருக்கிறேன் என்னன்னு தெரியலன்னு சொல்லி இப்ராஹிம் அதாங்க ஒரு மூணு விஷயத்த நீ சிந்திச்சு பாரு உனக்கு உலகத்துல கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது மூணு விஷயத்த நீ யோசித்தான் உலகத்துல கவலைங்கிறதே வராது முதலாவது என்ன அல்லா நாடாத எந்த ஒன்றும் இந்த உலகத்துல நடக்காது என்ன அவள் நாடுகிறானோ அதுதான் நடக்கும் இது உண்மையான்னு கேட்டாங்க ஆமா இரண்டாவதாக கேட்டாங்க அல்லா உனக்கு எவ்வளவு ஆயில நிர்ணயித்திருக்கிறானோ அதுல ஒரு நொடியாவது குறைய போகிறதான்னு கேட்டாங்க இல்ல கண்டிப்பாக அல்லா நிர்ணயித்த ஆயில ஒரு நொடியும் குறையாது மூன்றாவதாக கேட்டார்கள் அல்ல உனக்கு என்ன ரிசுக்கை நிர்ணயித்திருக்கிறானோ அதுல ஒரு பருக்கை கூட குறையுமான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க பிறகு எதற்காக கவலை இந்த உண்மை நாம் விளங்காத காரணத்தினாலே இன்னைக்கு ரிசுக்குடைய உண்மை விளங்காத காரணத்தினால் ஒரு ஹராம் என்கிற வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எப்படி சம்பாதிக்க முடியுமோ அந்த ஒரு வெறியிலே நாம் வளைகிறோம் பாருங்கள் நாம் எப்படி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரிசுக்கு நமக்கு வரத்தான் போகிறது நாம் அவசரப்பட்டு ஹராமை தேடுகிறோம் அதில் தலிரதியமானவர்கள் ஒருமுறை ஒரு பள்ளிக்கு அருகிலே வந்தார்கள் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு வேலைக்காரனிடத்திலே சொன்னார்கள் ஒட்டகத்தை பார்த்துக்கொள் நான் பள்ளியிலே சென்று ரெண்டரை கார் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொன்னாங்க பள்ளிக்குள்ள வந்தவர்கள் தொழுத பிறகு பார்த்தாங்க பாக்கெட்ல ஒரு தீனார் இருந்துச்சு சரி இந்த ஒரு தீனார இந்த வேலைக்கார பையனுக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு வந்தாங்க வெளியில வந்து பார்த்தா இந்த பையனை காணும் ஒட்டகத்தை பார்த்தா ஒட்டகத்தினுடைய மூக்கல கட்டி இருந்து மூக்கனாம் கயிறு அதையும் காணும் சரி அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டால என்னன்னு சொல்லி அதுல தாலி அவங்களுக்கு தெரியல இப்ப இந்த ஒரு தீனார அவனுக்கு கொடுக்கலாம்னு வந்தாங்க ஒட்டகத்தினுடைய மூக்கநாங்க அலிரதியான ஒரு நபரை அழைத்து இந்த ஒரு தீனாருக்கு கடைக்கு சென்று பஜாருக்கு சென்று ஒரு மூக்க நாங்கயிறு வாங்கிட்டு வாங்க போய் மூக்க நாங்கிற வாங்கிட்டு வந்தாரு பார்த்தா அவனுடைய ஒட்டகத்துல இருந்த அந்த மூக்க நாங்கயிறு தான் அது அந்த பையன் எடுத்துட்டு போய் கடையில போய் விற்றுக்கிறான் அது சொன்னார்கள் ஒரு தீனார நான் அவனுக்கு ஹரானா கொடுக்க நாடி இருந்தேன் அவன் அவசரப்பட்டு ஹராமாக சம்பாதித்து விட்டான் ஒரு தீனால் நான் ஹரானா கொடுக்க நினைச்சேன் ஆனா அவன் அவசரப்பட்டு ஹராமா சம்பாதிச்சிருக்கிறான் இதான் இந்த உலகத்துல நமக்குள்ள ரிசுக்கு என்பது எப்படியும் வரும் நாம் அவசரப்பட்டு ஹராமை தேடுகிறோம் அவசரப்பட்டு ஹராமையில சென்று விழுகிறோம் என்று அலிரதியானவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் ஒரு அரபு கவிதை கூட உண்டு உனக்குரிய ரிசுக்கு எங்கு இருக்கிறது என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனது ரிசுக்குடைய முகவரி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய ரிசுக்குக்கு உன்னுடைய முகவரி தெரியுது வைத்திருக்கிறானோ அது தேடி வந்தே தெரியும் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் வியாபாரிகளாக இருக்கிறோம் உழைப்பாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக உழைப்பது வியாபாரம் செய்வது தொழில் செய்வது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று செல்ல ஆலை சில அவர்கள் வியாபாரிகளை பாராட்டினார்கள் நேர்மையான வியாபாரிகள் வாய்மையான வியாபாரிகள் மறுமையிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று தூதர் சொன்னார்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிற நாம் நம்முடைய குறிக்கோளும் நம்முடைய லட்சியமும் என்ன இதையும் நாம் யோசிக்க வேண்டும் அதே குறிக்கோள் வாழ்க்கை முழுவதும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக ஆகிவிட்டது எனவே ரிதுக்கை தேடுகிறனா ஹலாலுடைய பேணுதல் ஹலாமில் இருந்து விலகி இருப்பது இது நம்முடைய கடமைகளில் ஒரு முக்கியமான ஒரு கடமை அடுத்த சகோதரர்களே சம்பாதிக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அல்லாவுடைய கிருபையால் முஸ்லிம்கள் வாழுகிற ஊர்களிலே நிறைய தனமும் செல்வமும் நிறைந்த ஒரு ஊராக நம்முடைய ஊர் இருக்கிறது இவ்வளவு சம்பாதிக்கிற நாம் எதற்காக சம்பாதிக்கிறோம் நம்முடைய சம்பாத்தியத்தினுடைய நோக்கம் தான் என்ன நம்முடைய முன்னோர்களும் சம்பாதித்தார்கள் சஹாபா பெருமக்களும் இமாம்கள் சம்பாதித்தார்கள் இமாம் அகமதுல்லா அலை பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அதே நேரத்தில் இமாம் அபு ஹனிஃபார் அகமதுல்லா அலை தன்னுடைய கையில எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அன்றைய மதிப்புல நாலாயிரம் கிரகம் நாலாயிரம் கிரகம் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க மீதி வருமான வியாபாரத்தில் என்னென்ன வருகிறதோ எல்லாவற்றையும் சதகாசிவாங்க ஆனால் வியாபாரி கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தனக்கென்று வைத்துக் கொள்வது நாலாயிரம் கிரகம் இதுதான் அந்த பெருமக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய தர்ம சிந்தனை நம்முடைய அறச்சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது குரானை நீங்கள் திறந்து பார்த்தால் குரான் அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுவான் யாருக்கு அரசிந்தனை இல்லையோ தர்ம சிந்தனை இல்லையோ அவர்களுடைய சொத்துக்கள் முற்றிலுமாக அழியும் முழுமையாக அழியும் இந்த சூறாவில சொல்லி காட்டுறான் நிறைய தோட்டமும் விவசாய நிலையங்களும் ஒரு கூட்டத்தாருக்கு இருந்தது அறுவடை செய்கிற நேரம் அறுவடை செய்கிற நேரத்துல சைதா அவங்களுடைய உள்ளத்துல வந்துட்டான் என்ன இந்த அறுவடைக்கு நாம் ராத்திரியோட ராத்திரியா போகணும் பகல்ல போனா ஏழைகள் வந்து தர்மம் கேட்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்துடும் எனவே ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு கெட்ட என்ன அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹால அந்த தோட்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டதாக சொல்றான் ஒரு சமூகத்தினுடைய சொத்துகளும் அழிந்துவிடும் நாம் யோசிக்க வேண்டும் இந்த தர்ம சிந்தனையும் அரச்சிந்தனையும் இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது புராணுடைய ஒரே ஒரு ஆயத்து ஒரு வசனம் அது இறங்கிய போது மட்டும் சகாபாக்கள் எவ்வளவு வகுப்பு செஞ்சாங்க ஒரே ஒரு ஆயத்துதான் ஏன்னா அவங்களுக்கு அறிவுரைகள் என்பது மணிக்கணத்துல கிடையாது ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு போதும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை மாத்திரும் அல்லா குரான் வைத்தான் மக்களே உங்களுக்கு பிரியமான செல்வத்தை அல்லாவுக்காக கொடுக்காத வரை நீங்கள் தர்மம் செய்தவர்களே அல்ல உங்களுக்கு பிரியமானதை கொடுக்கணும் எது நமக்கு பிரியமோ அத கொடுக்கணும் நாம இன்னைக்கு கிழிஞ்ச சேலையை இதை கொடுப்போம் அழிந்து போனத கொடுப்போம் கிழிஞ்சு போனதை அல்லா சொல்றா உங்களுக்கு இறங்கி நேரத்துல அபுத்தல்லா வந்து என்னை வீட்ட சொன்னாங்க எனக்கு பிரியமான சொத்து என்னுடைய பைரஹாங்கிற தோட்டம் நான் அல்லாவுக்காக ஒப்ப செய்கிறேன் ஹாரிசா அவர்கள் பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் அவங்க சொன்னாங்க அல்லா எனக்கு எந்த விதமான செல்வமும் கிடையாது பெரிய சொத்துமானதை திருமணம் செய்யும்படி சொல்கிறாய் எனக்கு பிரியமானது என்னுடைய இந்த குதிரை இதை நான் அல்லாவுடைய தீனுக்காக பெருமான கொடுக்கிறேன் அன்னைக்கு வந்து ஒரு குதிரை கொடுக்கிறதுனா ஒரு கார் வாங்கி கொடுக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அல்லாவுக்காக நான் இதை கொடுத்துட்டேன் இன்னொரு சஹாபி அப்துல் ஜாஃபர் தர்மம் செய்யும்படி என்னிடத்தில் பொற்காசுகளை நான் அல்லாவுடைய தீனுக்காக கொடுக்கிறேன் இதெல்லாம் ஒரே ஒரு ஆயத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஆக சஹாபா பெருமக்களும் சம்பாதித்தார்கள் நிறைய சம்பாதித்தார்கள் ஆனால் அந்த சம்பாத்தியம் எப்படி எந்த நோக்கத்திற்காக ஒரு சமுதாய சிந்தனை ஒரு சமூக அக்கறைக்காக வழங்கினார்கள் பயானிலே கூட அவர்களுடைய தியாகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹபாபுல் அரத் அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் எப்படி குன்புறுத்தப்பட்டார்கள் என்ற வரலாறை நான் சொல்லியிருந்தேன் ஹபாபுன் அரத் அவர்களுக்கு உமர் அதி அல்லான் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஹபாப் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களுக்காக அவருடைய அந்த பல்வேறு சிரமங்களுக்காக இருந்து அவருக்கு மானியமாக ஒரு தொகையை ஒதுக்கினார்கள் ரத்தியல்லான் அவர்கள் பிறகு பின்னர் உஸ்மான் ரத்தியல்ல ஆட்சிக்கு வந்த போதும் ஹபாப் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை அரசாங்க நிதியிலிருந்து கொடுக்கப்படுது ஆனால் ஹபாப் அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய தாராள உள்ளம் சொன்னா ஹஜரத் ஹபாப் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே எவ்வளவு பணம் அரசாங்கத்திலிருந்து வருகிறதோ அதை பூரா வீட்டு முற்றத்துல வச்சிருவாங்க வீட்டு முற்றத்துல வச்சுட்டு ஒரு அறிவிப்பு செய்து விடுவார்கள் யாருக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அவர்கள் இந்த பணத்தை எடுத்துக் யாருக்கு எவ்வளவு எடுத்து அரசாங்க நிதியில் இருந்து வெளியில் வைத்து விட்டு தாராளமாக எடுத்து செல்லுங்கள் இன்றைக்கு நாம் செல்வத்தை எப்படி எல்லாம் முடக்குகிறோம் நம்முடைய பல தலைமுறை வாரிசுகளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ரியல் எஸ்டேட்ல போய் போடுறோம் நிலங்களாக முடக்கிறோம் தங்கமாக சேமித்து முடக்கிறோம் இரும்பு பெட்டியில வச்சு பூட்டி வைக்கிறோம் ஆனால் அடுத்த சமூக சிந்தனையோ சமுதாயத்தை பற்றி கிடையாது ஒன்று ஹலாலாக சம்பாதிப்பது இன்னொன்று சமூக அக்கறை வரணும் அறச்சிந்தனையும் வரணும் இன்றைக்கு வக்புகள் அறவே இல்லாமல் போய்விட்டது வக்பை பற்றி பல நான் சொல்லியிருக்கிறேன் முன்பெல்லாம் முஸ்லிம்கள் எவ்வளவு ஒரு காலத்தில் இருந்தது என்ன செய்வாங்க நாம இறந்து போனவருக்கு மனுஷா மாணவர்களை கூப்பிட்டு ஒரு முப்பது பேரத்தை கூப்பிட்டு முப்பது ஜிது ஓதனா போதும் இதுதான் நாம செய்யக்கூடிய ஆக குறைஞ்ச செயல் அவனுடையா என் தாய் இறந்து விட்டார் நான் என்ன செய்யட்டும் என் தாய்க்காக பெருமானார் சொன்னார்கள் உன் தாய்க்காக நீ விரும்பக்கூடிய பொருளை சிதக்கா செய் நீ விரும்பக்கூடிய பொருளை வக்ஃபு சாதுவன் உபாத அவர்கள் ரெண்டு காரியம் செஞ்சாங்க ஒன்று தன்னுடைய தோட்டத்தில் ஒன்றை வக்ஃபு செய்தார்கள் இன்னொன்று முஸ்லிம்களுக்காக ஒரு கிணறு தோண்டி வக்ஃபு செஞ்சாங்க எல்லா முஸ்லிம்களும் இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கட்டும் இது என்னுடைய தாய்க்கான மதீனாவில் நீண்ட காலங்கள் வரையிலும் சாதுபின் உபாதாவுடைய அந்த வக்ஃபு செய்யப்பட்ட கிணறு இருந்தது பல்லாயிரம் பல வருடங்கள் முஸ்லிம்கள் அதிலிருந்து பலன் பெற்றார்கள் ஆக அன்றைக்கு மக்கள் இறந்து போனவர்களுக்காக வக்ஃபு செய்வாங்க ஜிதுகளுக்கு ஒப்பூலகங்களுக்கு ஒப்பசெய்தார்கள் ஒப்பு செய்தார்கள் அது மட்டுமல்ல முஸ்லிம்கள் கால்நடைகளுடைய பாதுகாப்பு கால்நடைகளுடைய நலன்களுக்காக கூட ஒப்ப செஞ்சாங்க இன்றைக்கும் கூட சிரியாவிலே டமாஸ்கஸ் என்று சொல்கிறோமே அங்கு சில வப்பு நிலங்கள் இருக்கிறது அதுவெல்லாம் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் பூனைகளுக்காக குதிரைகளுக்காக வப்பு செஞ்சாங்க அதாவது அந்த இடத்தை வப்பு செய்து அங்கு முளைக்கக்கூடிய செடிகொடிகள் அதை குதிரைகள் சில இடங்களை வப்பு செஞ்சாங்க பூனைகளுக்காக வப்பு செஞ்சாங்க இப்படி மனிதர்களுடைய நலன் தாண்டி விலங்குகள் மீது கூட முஸ்லீம்கள் அக்கறை செலுத்தினார்கள் ஆனால் இன்றைய தனவந்தர்கள் இன்றைய செல்வந்தர்கள் இந்த அக்கறை எங்கு போனது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை நம்முடைய ஊர்ல கிடையாது எவ்வளவு கோடிகள் நாம் வைத்திருக்கிறோம் திருமணத்திற்கு பல லட்சத்தை நாம தண்ணீராக நாம இறைக்கிறோம் ஆனா ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு மஸிது கட்டுவதற்கு ஒரு மதர்சா இருக்கு அல்லது ஒரு சமூக தேவைக்குன்னு போனா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பதற்கு கூட பல செல்வந்தர்களுக்கு மனம் வருவது கிடையாது ஆனா கல்யாணத்துல இந்த சாப்பாட்டை வச்சு என்ன செய்ய முடியும் இதற்கு ஏதாவது நன்மை இருக்குதா மருமையில இந்த விருந்து இவ்வளவு செலவழிக்கிறோமே ஒரு பொய்ச நன்மை இருக்கு கிடைக்க போறது கிடையாது ஒரு ஒரு நன்மை இல்லாத ஒரு காரியத்திற்கு இவ்வளவு லட்சங்களை நாம் செய்கிறோம் அதே நேரத்தில் பயன்படுகின்ற முஸ்லிம்கள் பல மருத்துவமனைகளை உருவாக்கினாங்க பல கல்வி கூடங்களை உருவாக்கினார்கள் இதுதான் முஸ்லிம்களுடைய அற இருந்தது இன்றைக்கு நாம் வீழ்ந்து போனதற்கு காரணம் இந்த சமுதாய சிந்தனை இல்லாமல் சமூக அக்கறை இல்லாமல் அரச சிந்தனை இல்லாமல் போனது விளைவு நாம் கேவலப்பட்டு நிற்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே சம்பாதிப்பது என்பது வெறும் நம்முடைய சுகத்திற்காக ஒரு பெரிய பங்களா வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் இந்த சிந்தனைக்காக அல்ல நம்மள்கிட்ட வசதிகள் இருக்கலாம் செல்வ செழிப்போடு வாழலாம் ஆனா கொஞ்சம் சமூக வேண்டும் பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் ஒரு ஹதீசில ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இறந்த பிறகும் அவனுக்கு ஏழு அமல்களுடைய நன்மை போய்கொண்டே இருக்கும் அமல்களுடைய நன்மை அவருக்கு போய்கொண்டே இருக்கும் அந்த ஏழு அமல்கள் என்ன முதலாவதா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இல்மன் அல்லமஹூ அனுசரஹூ ஒருவர் நல்ல இல்லை கற்று அதை பிறருக்குன்னு கற்றுக் கொடுத்தார் அந்த இல்மையை பரப்பினார் நல்ல விஷயத்தை கற்று அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை பரப்புறது செஞ்சிட்டு போனார் அவருடைய அந்த போய்கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில தான் முஸ்லீம்கள் இந்த ஹதீஸனுடைய இந்த முதல் வரி எல்மை கற்று கற்பிப்பது இந்த அடிப்படையில தான் நூல்களை வைப்ப செஞ்சாங்க சரியத்தில் நூல்கள் மார்க்க நூல்களை நூலகங்களுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மட்ட வாசிக்கிற பழக்கம் அறவே என்னங்க கிடையாது வாசிப்பது என்பது நம்மிடத்தில் அறவை இல்லாமல் போய்விட்ட ஒன்று ஆக கல்வியை பரப்பிறது இரண்டாவதாக பெருமானார் ஒரு மனிதர் இரண்டாவது இவன் விட்டு சென்ற நல்ல பிள்ளை வாழும் காலத்திலே நல்ல பிள்ளைகளை உருவாக்கி தமக்கு பின்னால் அவர்கள் தனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவது மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் மக்கள் ஓதுவதற்காக எல்லா இடங்களையும் குரான வாங்கி வச்சுட்டார் பள்ளிவாசல்களிலும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கூடுவாங்களோ அங்க மக்கள் குரான் ஓதுவதற்காக குரான வாங்கி வைக்கிறார் அடிக்கடி சொல்லுவதுண்டு எந்த பைபிளும் விலைக்கு விற்கப்படுவது கிடையாது ஆனால் குரான் மட்டும்தான் விலைக்கு விற்கப்படுகிறது ஒரு அற்புதமான ஒரு வேதனோ பைபிள் எங்கே ஆகுது பைபிள் நீங்க ரேட்டை கிடையாது அது இலவசமா கிடைக்கும் ஒன்னு நூறு கேட்டா கூட கிடைக்கும் நூறு பைபிள் கூட உங்களுக்கு சும்மா கிடைக்கும் இப்ப நினைச்சீங்கன்னா கொண்டு வந்து குரான வந்து விளக்கி வைக்கிறோம் இந்த சமுதாயத்திடையே அவலங்களில் கேவலங்களில் ஒன்று குரானுக்கு நாம வில போட்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவு காசை வீணாக்கிறோம் ஏன் ஒரு செல்வந்த நினைச்சா முடியும் எந்த முஸ்லீமும் குரான காசு கொடுத்து வாங்க கூடாது குரான் இலவசமாக கிடைக்கணும் எல்லா இடங்களிலும் பெருமையார் சொன்னார்கள் அமல்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் அவ் மஸ்ஜி ஒருவர் பள்ளிவாசல் கட்டினார் மக்கள் தொழுவதற்காக ஒரு பள்ளியை கட்டினாரு பள்ளியை கட்டியவருக்கு இறந்த பிறகும் அதனுடைய நன்மைகள் போய்கொண்டே தான் இருக்கும் இப்ப இந்த பள்ளியை யார் கட்டினாங்களோ இவ்வளவு பெரிய கூட்டம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுடைய நன்மையும் நிச்சயமாக அந்த பாக்கிய போய் கொண்டுதான் இருக்கும் இந்த பள்ளி யார் கட்டினாரோ இந்த இடத்தை யார் வப்பு செஞ்சாங்களோ இந்த பள்ளியுடைய கட்டிடத்துல யாரும் சம்பந்தப்பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் நன்மை கிடைக்கும் ஆக நம்முடைய செல்வத்துல பள்ளிகளை கட்டணும் எத்தனையோ கிராமங்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய குக்கிராமங்கள் சொல்லுவதற்கு பள்ளி இல்லாத கிராமங்கள் சொவதற்கு பள்ளி இல்லாத எத்தனை ஊர்கள் இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நபி சொன்னார்கள் சத்திரங்கள் கட்டுவது அந்த காலத்தில் இருந்து முசாபிர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் சரி சத்திரங்கள் கட்டுவது இதனுடைய நன்மை இறந்த பிறகும் கிடைக்கும் என்று சொன்னான் ஐந்தாவது ஆறாவதாக நபி சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அவ் நஹரான் அஜராஹு மக்களுக்கு தண்ணீருக்காக கிணறு வெட்டுவது ஆறு தோண்டுவது இந்த மாதிரியான வாய்க்கால் வெட்டுவதும் கிணறு தோண்டுவதும் இதனுடைய நன்மைகளில் ஒன்று ஏனாவதாக நவீன சொன்னார்கள் இறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தர்மங்களில் ஒன்றுதான் அவ் சதகத்தன் ஜாரியத்தன் அஹ்ரஜாமி ஒரு ஒரு உலகத்தில் நல்ல இருந்த நிலையிலே ஆரோக்கியமாக இருந்த நிலையிலே அவர் செய்யக்கூடிய சதகா ஜாரியாக்கள் அவர் செய்யக்கூடிய நிலையான தர்மங்கள் இந்த ஏழு காரியங்களும் ஒரு மனிதன் இறந்த பிறகும் கூட அவருக்கு போய்கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் செல்லல்கள் சொன்னார்கள் எனவே அனுப்போ வாலிபுரம் இருப்பான் அந்த வாலிபுர்களிடத்தில் திறமை இருக்கும் உழைப்பிருக்கும் ஆனால் வியாபாரத்திற்கு முதலீடு இருக்காது இவர்களுக்கு நாம என்ன செய்யணும் அவர்களை உழைப்பில் பங்காளியாக ஆக்கணும் இதுவும் பெருமானில் ஒன்று மார்க்கத்தினுடைய சுண்ணத்துகளில் ஒன்று பெருமான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் பெருமானார் மக்காவில இருந்த அவர்கள் வாலிப வயதில இருந்த போது அவங்கள்ட்ட பணம் கிடையாது ஆனா அவர் அதே நேரத்தில் ஒரு சிறந்த உழைப்பாளராக இருந்தாங்க நபியாக ஆவதற்கு முன்னால் பணம் இல்லை ஒரு சிறந்த உழைப்பாளி அன்னை ஹதிஜார் பெருமான நேர்மை பெருமானாருடைய வாய்மையை பார்த்தாங்க ஹதீஜா மதிய நான் மக்காவுடைய பெரிய என்ன செய்தார்கள் உழைப்பு உங்களுக்கானது முதலீடு என்னுடையது இருவருமே பங்காளிகளாக இருவரும் மீற வியாபாரத்துல பார்ட்னராகிட்டாங்க அல்லாவுடைய தூதரும் ஒரு வியாபாரத்தில் ஒரு பங்காளியாக இருந்தார்கள் ஹதிஜா முதலீட்டை போட்டாங்க பெருமான எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்தார்கள் அதுலதான் நபிக்கும் செல்வம் கிடைத்தது அதற்கு பிறகுதான் அன்னை ஹதிஜாவை மனமுடித்தார்கள் ஒரு ஏழையாக இருந்த நபி ஷுலல்லா அலிசன் அவர்கள் அனாதையாக இருந்த பெருமானார் சிலல்லா அலிசன் அவர்கள் அன்னை ஹதீஜாவுடைய உதவியால் அவர்கள் வியாபாரத்தில் தன்னை ஒரு பார்ட்னராக ஆக்கி கொண்டதனால் மகராக பெரு குறைஞ்ச வச்ச விலை முப்பதாயிரம் ரூபாய் அவ இருபது ஒட்டகத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணக்கு போட்டுக்குங்க எத்தனை லட்சம் வரும் ஆக மகர்ல கூட சில சுண்ணத்துகள் இருக்குது யாராருக்கு எவ்வளவு மகர் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மகர் கிடையாது பணக்காரங்களுடைய மகர்த்தனி நடுத்தர மக்களுடைய மகர்த்தனி ஏழைகளுடைய மக்கள் மகர் ஒரு நான்கு ஐந்து வகையான மகர் இருக்கிறது அன்னை ஹதிஜாவுக்கு கொடுத்த மகர் இருபது ஒட்டகங்கள் எப்படி எவ்வளவு பணம் வந்தது ஹதிஜா ஒத்துழைப்பும் அதே சமூகத்திலே நல்ல வசதியானவர்கள் ஊர்ல எத்தனை நல்ல வாலிபர்கள் இருக்கலாம் உழைப்பு திறமை இருந்தாலுமே கூட பணம் இல்லை இவர்களுக்கு முதலீடு கொடுத்து அவர்களை வியாபாரத்தில் ஒரு பங்காளிகளை அவர்களுக்கு உதவி செய்யலாம் இதுவெல்லாம் அதெல்லாம் இந்த செல்வத்தை தந்திருக்கிறது நம்முடைய ஊர்ல எல்லா மக்களையும் ஏழைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் இதெல்லாம் அடுத்த சமுதாயத்தில் இருக்குது கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது நமது நாட்டிலே உள்ள இந்துக்கள் இடத்திலே மற்ற சமுதாயங்கள் நாடார இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது தங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்களை எல்லாம் நலிந்தவர்கள் சார்ந்த நிலையில் இருப்பவர்களை எல்லாம் பொருளாதாரத்தில் கீழிருப்பவர்களை எல்லாம் மேல தூக்கி விடுறது மற்ற சமூகத்தில் இருக்குது ஆனா நம்முடைய சமூகத்துல மட்டும்தான் இந்த அக்கறை நாம செய்யக்கூடிய சமூகத்துக்கு செய்யக்கூடிய அதிகபட்ச உதவி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல முடங்கி அதிகபட்ச உதவியனம் பத்தாயிரம் இவ்வளவு நினைச்சிருக்கோம் இந்த கோடிகள் எங்க நமக்கு கபருக்கு வரப்போகிறது சம்பாதித்து வைத்த இந்த லட்சங்களோ இந்த கோடிகளோ இந்த நிமிஷம் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு ககன் துணியோட தான் கபருக்கு போக போறோம் ஆனா மற்ற சமூகங்கள்ல எத்தனை அறநிலையங்கள் எத்தனை மருத்துவமனைகள் பார்க்குறமா இல்லையா மற்ற சமுதாயத்திலும் எத்தனையோ மத தலைவர்கள் இருக்கிறார்கள் சாமியார்கள் ஒரு பக்கம் அவர்கள் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் மறுபக்கம் பாருங்கள் அவர்கள் சேவைகளும் சேராங்க பல கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்கள் பல மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள் அல்ல இந்த சமுதாயத்துக்கு எங்க காசு வளத்தை தராமல் இருக்கிறானா எவ்வளவு செல்வங்கள் ஆனா நாம நம்முடைய குறிக்கோள் எல்லாமே இந்த அற்ப வயிறுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வயிறு எவ்வளவு நிரப்ப முடியும் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சாப்பிடற அளவை நாம கூட்ட முடியாது ஆயிரம் கோடி இருக்குங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு நூறு தட்டு சாப்பிட முடியாது ஒரு தட்டு தான் சாப்பிட முடியும் இதுதான் அல்ல உலகத்தில் வைத்திருக்கிற நியதி எனவே அன்பிருக்கிறவர்களே ரிசுக்கை அழகான முறையிலே தேட வேண்டும் ஹலாலான முறையில தேட வேண்டும் அது எனக்கு என் குடும்பத்திற்கு என்று மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தின் மீதும் நமக்கு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது அந்த பொறுப்புகளை உணர்ந்து நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய செல்வம் பயன்பட வேண்டும் சமூகத்திற்கும் இந்த காசு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு அக்கறை நம்முடைய வியாபாரிகளுக்கு தனவந்தர்களுக்கு வர வேண்டும் எனவே நல்ல காரியங்கள் நம்முடைய செல்வத்தை கொண்டு நடக்கணும் கல்வி நிலையங்களுக்கு உதவி செய்வது படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்வது அடிக்கடி நான் நினை ஊர்ல எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறார்கள் எவ்வளவோ விதவிகள் நம்முடைய ஊரில் இளம் வயதிலே விதவியானவர்கள் என்று இருக்கிறார்கள் இவங்களுக்கு நாம் என்ன உதவி செய்திருக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹுடத்திலே முறையிட்டால் அந்த கண்ணீருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் நபிசல்லி இரண்டு நபர்களுடைய கண்ணீரை அஞ்சும்படி சொன்னார்கள் அநாதையினுடைய கண்ணீர் பெண்களுடைய கண்ணீர் இரண்டுமே நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அனாதை குழந்தைகளும் உண்டு அதே விதவை பெண்களும் இருக்கிறார்கள் எனவே செல்வத்தை எந்த வழியில செலவு செய்யணும் பயனுள்ள எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை செலவு செய்ய வேண்டும் அல்லா நமக்கு தந்திருக்கிற செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு வக்ஃபு செய்யக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் எப்படி வக்ஃபு செய்தார்களோ அதுபோல வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு தௌஃபிக்கை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக உடுமலைப்பேட்டையிலே மோதினாராக வேலை செய்யக்கூடிய அம்மானுல்லா என்பவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக உதவி கேட்டு வந்திருக்கிறார் தாராளமாக உதவி செய்யுங்கள் இன்ஷா அல்லா இன்று மதுரைவுக்கு பிறகு